நன்றினை வானொலியரும் இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை முத்துக்குமார சுவாமிய தமிழா தமிழா ஓடிவா திருக்குறளை தினம் பாடிவா தமிழா தமிழா திருக்குறளை தினம் பாடிவா அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் உன்னை தாழ்த்துபவர் முன் உயர்ந்து நீ உன்னை உயர்த்துபவர்கள் முன் பணிந்து நீ உன்னை தாழ்த்துபவர் முன் உயர்ந்து நீ உன்னை உயர்த்துபவர்கள் முன் பணிந்து நீ ஆரவள்ளி மலைக்காட்டில் குளத்தில் ஒன்று வசித்து வந்தது தன் எதிரில் வந்த பெண் புலியை பார்த்த ஆமை பெண் வணக்கம் என்றது புலியோ பதிலுக்கு வணக்கம் சொல்லாமல் தலையை அசைத்தது கோபத்துடன் ஆமை தலையை அசைக்கிறாயே வணக்கம் சொல்ல மாட்டாயா என்று கோபத்துடன் கேட்டது இந்த காட்டில் நானும் என் கணவரும் வலிமையானவர்கள் எங்களுக்கு நீங்கள் வணக்கம் சொல்கிறீர்கள் நாங்கள் யாருக்கும் வணக்கம் சொல்ல து இல்லை என்று ஆணவத்துடன் சொன்னது பெண் புலி இதை கேட்டு எரிச்சல் அடைந்த உனக்கு வலிமை அதிகமா உன் கணவருக்கு வலிமை அதிகமா என்று கேட்டது என் கணவருக்குத்தான் வலிமை அதிகம் என்றது பெண் புலி உன் கணவரின் முதுகில் நான் சவாரி செய்து காட்டுகிறேன் அவர் குதிரை போல என்னை சுமந்து வருவார் இதை நீ பார்க்கத்தான் போகிறாய் அதன் பிறகு உன் ஆணவம் அடங்கும் எல்லோருக்கும் வணக்கம் செலுத்துவாய் என்றது ஆமை கோபத்துடன் தன் கணவரிடம் வந்தது பெண் புலி அந்த ஆமை உங்கள் மேல் குதிரை போல சவாரி செய்ய போகிறதா என்ன திமிர் இருந்தால் அது என்னிடமே சொல்லும் நீங்கள் அதற்கு தகுந்த தண்டனை தர வேண்டும் அப்போதுதான் என் உள்ளம் அமைதி அடையும் என்றது பெண் அப்படியா அதை இழுத்து வந்து, மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் என்றது ஆண் புலி மேலும் அது வர மறுத்தால் அது உயிருடன் இருக்காது என்று கோபத்துடன் உருமியது ஆண் புலி பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட புலி ஆமையை தேடி அங்கும் இங்கும் குலக்கரையில் அலைந்தது குளக்கரையில் ஆமையை பார்த்து நீ என் மேல் குதிரை போல சவாரி செய்வதாக சொன்னாயா என்று கோபத்துடன் கேட்டது புளியாரே உம்மை பற்றி நான் அப்படி சொல்வேனா யாரோ உம்மிடம் பொய் சொல்லி இருக்கின்றனர் என்று நடுங்கியபடி சொன்னது ஆமை வேறு யாராவது சொல்லி இருந்தால் நம்பியிருக்க மாட்டேன் என் மனைவிதான் அப்படி சொன்னாள் என்றது ஆண் புலி உன்னை பார்க்க பரிதாபமாக உள்ளது நீ என் மனைவியிடம் வந்து நான் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லி மன்னிப்பு கேள் உன்னை உயிருடன் விடுகிறேன் இல்லையே இங்கேயே கொன்று விடுவேன் என்று உரிமையது ஆண் புலி நான் எங்கே வேண்டுமானாலும் வந்து அப்படி சொல்லவில்லை என்று சொல்கிறேன் என்றது ஆமை ஆனால் இப்போது என்னால் வர முடியாது இன்னொரு நாள் வந்து சொல்கிறேன் எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது உடம்பு நெருப்பு போல சுடுகிறது இந்த நிலையில் என்னால் இரண்டடி தொலைவு கூட நடக்க முடியாது காய்ச்சல் சரியானதும் நானே உங்கள் மனைவியிடம் வந்து நான் அப்படி சொல்லவில்லை என்று சொல்கிறேன் இப்போது என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று கெஞ்சியது ஆமை உன்னால் நடக்கத்தானே முடியாது என் முதுகில் அமர்ந்துகொள் உன்னை என் மனைவியிடம் தூக்கிச் செல்கிறேன் அவளிடம் அப்படிச் சொல்லவில்லை என்று சொல் பிறகு உன்னை இங்கே கொண்டு வந்து விடுகிறேன் என்றது புலி காய்சலில் நடுங்குவது போல நடித்த ஆமை புலியின் மேல் ஏறி அமர்ந்தது அதை சுமந்து கொண்டு புளியும் செல்ல தொடங்கியது புளியாரே நில்லும் என்று குரல் கொடுத்தது ஆமை ஏன் நிற்க சொன்னாய் என்றபடியே புலி நின்றது புலியாரே உன் முதியில் அமர்ந்து என்னால் முடியவில்லை காய்ச்சலில் கீழே விழுந்து விடுவேன் போல உள்ளது என்றது ஆமை என் மனைவியிடம் நீ வந்தே ஆக வேண்டும் கீழே விழாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் சொல் செய்கிறேன் என்றது புலி ஆமை காட்டுக்கொடி ஒன்றை உங்கள் வாயில் பற்றிக் அதன் இரு முனைகளையும் நான் இருக பிடித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு நீங்கள் சென்றால் நான் கீழே விழமாட்டேன் என்றது ஆமை அப்படியே செய்கிறேன் என்று புலி அருகில் இருந்த காட்டுக்கொடி ஒன்றை இழுத்து வந்து அதன் அடுப்பகுதியை தன் வாயில் கவிக் கொண்டது கொடியின் இருமுனைகளையும் ஆமை பிடித்துக் இப்போது நாம் செல்லலாமா என்று கேட்டது ஆண் புலி இங்கே நிறைய கொசுக்கள் என்னை கடிக்கின்றன அவை கடித்த என் காய்சல் அதிகம் ஆகிவிடும் குச்சி ஒன்றை எடுத்து என்னிடம் தாருங்கள் அதை வைத்து கொசுக்களை விரட்டுகிறேன் என்றது ஆமை இந்த உதவி மட்டும் செய்யுங்கள் என்றது ஆமை அங்கும் இங்கும் தேடி குச்சி ஒன்றை எடுத்தது புலி அதை ஆமையிடம் தந்தது குச்சியை வாங்கிய ஆமை இனி நான் கீழே விடமாட்டேன் நீங்கள் செல்லலாம் என்றது அதை சுமந்து சென்ற புலி தன் இருப்பிடத்தை அடைந்தது உரத்த குரலில் தன் மனைவியை அழைத்தது ஆண் புலி ஆமையை அழைத்து வந்திருக்கிறேன் என் மேல் சவாரி செய்ய தாக அது சொல்லவில்லாம் அதை சொல்வதற்காக ஆமை உன்னை பார்க்க வந்துள்ளது வெளியே வந்து பார் என்று அழைத்தது ஆண் புலி அப்படியா என்றபடியே குகைக்கு வெளியே வந்தது பெண் புலி தன் கணவரின் மேல் அமர்ந்து ஆமையை பார்த்த பெண் புலி அந்த ஆமையின் கையில் இருந்த கொடியையும் பார்த்தது அது அந்த கொடி ஒரு கடிவாளம் போல புலியின் வாயில் மாட்டப்பட்டு பார்த்தது இன்னொரு கையில் சவுக்கு போல குச்சி இருந்ததையும் பார்த்தது தன் கணவனின் மேல் அது சவாரி படி இருந்ததையும் பார்த்தது அதனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை அந்த காடே அதிரும்படி சிரித்தது மனைவி இப்படி சிரிப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது ஆண் ஏன் சிரிக்கிறாய் சொல்லிவிட்டு சரி என்று எரிச்சலுடன் உருமியது ஆண் மேல் சவாரி செய்வதாகத்தான் இந்த ஆமை சொன்னது அது சொன்னதை உண்மையாக்கிவிட்டதே உங்கள் மேல் சவாரி செய்து வந்துள்ளதே நீங்களும் அதை குதிரை மேல் சுமந்து வந்துள்ளீர்களே இந்த காட்சியை பார்த்ததும் என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை என்று சிரித்தது பெண் புலி ஆண் புலிக்கு தான் ஏமாந்தது அப்போதுதான் புரிந்தது ஆமையின் அறிவு கூர்மையை பார்த்து வியந்தது நீ உண்மையிலேயே புத்திசாலிதான் என்று ஆமையை பாராட்டியது ஆண் புலி இந்த கதையிலிருந்து ஆமையைப் போல் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிய முடிகிறதல்லவா தன்னுடைய நட்பாக்கிக் கொள்வது ஒருவனுக்கு சிறந்த அறிவாகும் அந்த நட்பிலே மகிழ்தலும் பின்னர் குவிதலும் இல்லாததும் அறிவாகும் என்கிறார் வள்ளுவருந்தகை நல்லவர்களோடும் வல்லவர்களோடும் நட்பு கொள்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடித்தவர் முத்துக்குமர சுவாமி